வானொலியின் வணக்கம் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினுக்காக சென்னையில் இருந்து தேசிய நோய் தடுப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலகில் முதல் செயற்கை மனிதனை வெளியிட்ட நிறுவனம் சாம்சங் மூன்று மொழி நேபாள நாட்டில் பேசப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் முதலாவது லித்தியம் சல்பர் பேட்டரியை உருவாக்கியுள்ள நாடு எது இரண்டு பெல்வெடர் அரண்மனை மற்றும் விக்டோரியா நினைவு மண்டபம் எங்கு அமைந்துள்ளது 3. இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள பூர்வோதயா திட்டம் எதனோடு தொடர்புடையது நன்றி மீண்டும் சந்திப்போம்